டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் வாழ்க வளமுடன் பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வ இனிவகிராதி என்று கூறி எனது அருமை வணங்கி வகிக்கிறேன் பெண்ணின்றி அமையாது உலகு நந்தினை வானொலியில் இன்றைய தகவல் துளிகள் வழங்குபவர் திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலம் ஓய்வு பெற்ற நல்லாசிரியை தேன்மொழி முத்துக்குமாரசாமி இன்று பெண்ணின்றி அமையாது உலகு என்பதைப் பற்றி பார்ப்போம் எங்கும் பெண்கள் எதிரும் பெண்கள் உலக மகளிர் என வாழ்த்துக்கள் கூறுவது கொரி! எனது சிந்தனை செயல்களை தோங்குகிறேன் வீடுதான் பாசத்தின் இருப்பிடம் அதுவும் அண்ணையோ, மனைவியோ குழந்தையோ வீட்டில் இல்லை என்றால் வீட்டின் உள்ளே செல்ல வீட்டினர் யாருக்கும் பிடிக்கார் பெண் இருக்கும் வீடே லட்சுமிகரமாக இருக்கும் பெண்ணை குடும்பத்தின் குத்து விளக்கு குள விளக்கு என்றும் சொல்வர் அதுவே உண்மை மாதர் போற்றும் மாந்தர்க்கு மாலைகள் தர என்று கவிஞர்கள் பாடியுள்ளனர் மங்கையராய் திறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திகள் வேண்டும் என்றார் பெண்ணிற்கு என்று சில சிறப்புகள் உண்டு பூமியை பூமிதாய் என்றும் நதிகளை கங்கா யமுனா சரஸ்வதி நர்மத காவேரி என்றும் அழைத்து பெருமைப்படுத்தியுள்ளனர் அந்த காலத்தில் ஒளையார் காக்கை பாடினியார் ஆதிமந்தியார் அங்கவை தங்கவை போன்ற தென்பார் புலவர்கள் பலர் திறந்து விளங்கியுள்ளார்கள் வீர வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் ஜான்கி ராணி லக்மிபாய் ராணி மங்கம்மாள் வேலு நாச்சியார் ராணி சின்னம்மா போன்ற பலரும் ஆவர் சில குடும்பங்களில் பெண்களே இன்றும் வீட்டு विदेश பண்டித் தென் பிரதமர் அன்னை இந்திரா காந்தி முதல் மருத்துவராக புத்தலட்சுமி ரெட்டி கால்களை இழந்தும் மன உறுதியோடு இணையத்தில் ஏறி சாதனை செய்த வீராங்கனை அருஷிமா சிங்கா விஞ்ஞானியாக வாலண்டினா பெரஸ்கோவா சுனிதா வில்லியம் ரேடியோத்தை கண்டுபிடித்தவர் மேரி கியோடி என்று அனைத்து துறைகளிலும் பெண்கள் கொடிய ஆணுக்கு பெண் இழைப்பில்லை ஆணும் பெண்ணும் கொள்வத்தான் இம் வையகம் ஓடி தழைக்கும் என்ற பாரதியின் கனவை நனவாக்குவோம் சமுதாயம் என்ற வண்டியில் இரு சர்க்கரங்கள் ஆணும் பெண்ணும் என்ற உண்மையில் புரிந்து மகளிர் முன்னேற்றத்தில் அனைவரும் பங்கு கொள்ள அன்னை திறக அவர்கள் அன்று இருக்கை நீட்டி கும்பிடுவதை விட ஒரு கை நீட்டி மற்றவருக்கு கொடு என்றார் அதுதான் வாழ்க்கையின் சிறப்பு அன்பும் மரமும் கொண்டது பெண்மை ஆறுதலாய் இனிய தேக்கை கொண்ட இடில்லாத பொக்கிசா பெண்மை உலகம் போற்ற சாதனை படைப்பவள் ஊக்கத்துடன் ஆதங்கள் செய்யும் சித்தியும் அவள் எண்ணத்தில் உயருடையவள் பொறுமையை ஊமியவள் ஐயமின்றி போராடுபவள் வீரத்தின் விளைநிலம் அவள் கல்வியில் ஆசான் கடமையில் மந்திரியவர் அவள் தன் உதிரத்தை பாலாக மாற்றுவதில் யாகியவர் அன்னை சகோதரி மனைவி மகள் என்ற பரிமாணங்கள் அவள் பிள்ளைகளை வளர்ப்பதில் ராணி அவள் வாழ்வை பலப்படுத்தும் அத்திவாரமாய் அன்றே பெண் இருந்துள்ளாள் பரமக்சருக்கு சாரதா தேவி வள்ளுவருக்கு வாசிகி சிவாஜிக்கு கஸ்தூரி பாய் கல் உடைக்கும் வேலை முதல் கல்வி எங்கும் பெண்கள் விளையாட்டோடு இன்வெளி வரை வளம் வருகிறார் மல்லேஸ்வரி உஷா கவியரங்கம் கருத்தரங்கம் கல்வித்துறையோடு காவல்துறை தரணியங்கும் தடம் பதிப்பவள் விட்டு கொடுப்பதும் கட்சி கொடுப்பதும் பெண்மையின் நளினங்கள் தென்மை இலக்கணத்தை பொய்யாக்கி மெல்லினத்தோடு வல்லினத்தையும் இணைக்கிறாள் இளம் கரங்கள் இரும்பு கரங்களாகட்டும் கேள்விக்குரியிருந்து பெண்ணினம் விலகட்டும் ஆச்சரிய குறியாய் மாறி அகிலத்தையே இனியும் ஆளட்டும் பொறுமையின் இருப்பிடம் அவள் தியாகத்தின் சொரூபமள் அவளின் அணுவும் அசையாது புதுமை பெண்களடி பூமிக்கு கண்களடி பாரதி சொன்னானே அடி பாரதி சொன்னானே அன்று பாரதி சொன்னவைகள் அவர் எதிர்பார்த்தவைகள் எல்லாம் இன்று நடைபெற்று வருகின்றன சட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பார்வையில் பெண்கள் கும்பியடி என்ற பாரதியின் எதிர்பார்ப்பு அனைத்தும் நிகழ்ந்த வண்ணம் உள்ளது பெண்ணை ஒருவரும் ஏமாற்ற முடியாது என்று சொல்லும் ஒரு கதை நினைவு கூறுகிறது ஒரு ஊரில் வணிகன் ஒருவன் வசித்து வந்தான் வியாபாரத்தில் நஷ்டம் அதனால் அவன் கடனாளியாகிவிட்டான் கடன் கொடுத்தவன் கொடுமையாக கடன் வீட்டுக்கே வந்துவிட்டார் வணிகனோ அப்பொழுது தன் மகளுடன் தோட்டத்தில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார் தோட்டத்தின் நடைபாதையில் கூழாங்கற்கள் கருப்பு நிறத்திலும் வெள்ளை நிறத்திலும் ஆங்காங்கே கொட்டி கிடந்தன உள்ளே நுழைந்த கடன் கொடுத்தவன் மரியாதை இல்லாமல் வணிகனிடம் பேசினான் உடனே கடனை திருப்பி கொடு இல்லாவிட்டால் சிறை தண்டனை வாங்கி தள்ளிவிடுவேன் என்றான் வணிகனோ பயந்து நடுங்கினான் நடைபெறுவதோ அண்ணனின் ஆட்சி காலம் புகார் கொடுத்தால் தண்டனை நிச்சயம் வணிகனுக்கோ வயது எழுபது சிறைக்கு போகவும் முடியாது போனால் அவன் மகளை காப்பாற்றவும் யாருமில்லை என்ன செய்வது கையை திசைந்து கொண்டிருந்தான் அப்போது கடன் கொடுத்தவரின் பார்வை மணிகனின் மகள் மீது ஒழுங்கது அழகின் வடிவமாக இருந்த அவளை பார்த்த பின்பு மணிகனிடம் நான் சொல்வதை கேள் பார்த்தாலும் பரிதாபமாக இருக்கிறது நான் உனக்கு உதவலாம் என்று நினைக்கிறேன் நான் சொல்லும் ஏற்பாட்டிற்கு நீ சமாளிக்க வேண்டும் புரிகிறதா ஒரு பையன் கீழே கருப்பு கூடாங்கல்லையும் ஒரு வெள்ளை கூடாங்கல்லையும் நான் போடுவேன் உன் மகள் கையில் இருந்து ஒரு கல்லை எடுக்க வேண்டும் அப்படி எடுக்கும் கல் வெள்ளை கல்லாக இருந்தால் நீ கடனை திருப்பி கொடுக்க வேண்டாம் நான் அதன் பிறகு உன்னை ஒருபோதும் தொந்தரவு செய்ய மாட்டேன் ஆனால் கருப்பு கல்லை எடுத்தால் உன் மகளை எனக்கு கல்யாணம் செய்து தர வேண்டும் என்று வணிகனை கேட்டான் வணிகனுக்கும் வேறு வழி தெரியவில்லை சரி என்றான் கடன் கொடுத்தவன் திருட்டுத்தனமாக யாரும் இரண்டு கருப்பு கூழாங்கற்களை பயில் போட்டான் வணிகனின் மகள் அதை பார்த்து விட்டாள் பையன் அவள் முன் வந்தது உள்ளே இருப்பதோ இரண்டுமே கருப்பு கற்கள் சவாலை எப்படி சமாளிப்பது வணிகனின் மகள் ஒரு முடிவோடு பையக்குள் கையை விட்டு ஒரு கல்லை வெளியே எடுத்து கண் இணைக்கும் நேரத்தில் கல்லை நடுவ விட்டால் கல் விழுந்த ஏகத்தில் கற் சேர்ந்து விட்டது என்ன நிறம் என்று யாருக்கும் தெரியவில்லை கல்லை கீழே விட்டதற்காக வருத்தமும் தெரிவித்தால் மேலும் கடன் கொடுத்தவரிடம் கையில் ஒரு கல் இருக்கிறது அது கருப்பா இருந்தால் வெள்ளை அப்படி என்றால் நாங்கள் கடனை செலுத்த வேண்டியது அவசியம் இல்லை உள்ளே உள்ள கல் வெள்ளையா இருந்தால் கருப்புக்கள் அப்போது நான் உன்னை மணந்து கொள்ளத்தான் வேண்டும் கையில் என்ன கல் என்று பார்க்கலாமா என்று கேட்டார் கிணறி போனால் கடன் கொடுத்தவன் அவன் பையில் போட்ட இறந்து செல்லும் கருப்புகள் அதனால் அந்த பெண் எடுத்த கல் வெள்ளைக்கள் என்று ஏற்றுக்கொள்வதை தவிர அவனுக்கு வேறு வழியில்லை என்பதை உணர்ந்தான் தன் தந்திரம் பலிக்காததால் அவன் தன் தலையை தொங்கப்பட்டு கொண்டு விட்டான். வணிகனும் நிம்மதி பெருமூற்றி விட்டார் வணிக மகள் விற்று புன்னகை பூத்தால் இதிலிருந்து அறிவுள்ள பெண்களை யாரும் ஏமாற்ற முடியாது எப்படிப்பட்ட யாராலும் எளிதில் தீர்க்க முடியாத சிக்கல்கள் வந்தாலும் கூட பெண்கள் வென்று விடுவார்கள் தேவை வாய்ப்புகள் மட்டுமே வாய்ப்புகள் மட்டும் கிடைத்தால் பெண்கள் எந்த துறையிலும் ஆண்களுக்கு சமமாக இல்லை ஆண்களை விட வெற்றியும் பெற முடியும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் कवि भारतिम भूम कणी भारति कवि भारति अंद பெ செய்யல பெண்கள் கவிக்குயில் சரோஜினி கணக்குலாம் கவிக்குயில் சரோஜினி கணக்குலாம் தலைமை பதவியிலே தலைமை பதவியிலே தங்களடி பாரதி சொன்னானே கவி பாரதி சொன்னானே டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டா பெண்ணே உனக்கு படிப்பதற்கு என்றோரெல்லாம் துடுப்பெடுத்து ஆடும் உன்னிடம் கையேந்தி நிற்கின்றனரே படிதாண்டாத பத்தினி என்றெல்லாம் கூட்டி வைத்தவரெல்லாம் நீ விமானம் ஓட்டும் திறமையால் தன்மானம் காத்து நிற்கிறாயே கட்டுக்காவலுக்குள் உன்னை கட்டி போட்டவரெல்லாம் காவல்துறையில் உன் பணியால் ஆவல் கூட்டிவிட்டாயே வெنجல் தணியம்மா கண்ட கோலம் மண்ணை காக்கும் பொன்னம்மா வெنجல் பொன்னம்மா காலமேல்லாம் வாழ வைக்கும் தணியம்மா வெنجல் தணியம்மா Oh,